குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அன்பர்களே தனி மனிதனின் நன்மையைக் கருதியும் சமுதாயத்தின் நன்மையைக் கருதியும் அறத்துப்பாலை வகுத்துக் கொடுத்தார்கள் பெரியோர்கள் இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று அவர்கள் நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள் நமக்கு அறியும் ஆற்றல் இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் பற்றிய அறிவு தானாக வந்துவிடாது அதை பெரியோர்களுடைய அருளாளர்களுடைய நூல்கள் வாயிலாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அறிவை நமக்கு தருவது சாஸ்திரங்கள் வேதோக்கிலோ தர்ம மூலம் தத்விதாம் ஆச்சாரஸ்வ சாது आत्मनस्तुष्टिरेवच இது மனுஸ்மிருதியின் முக்கியமான ஒரு ஸ்லோகம் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கின்ற விஷயத்தில் நமக்கு தெளிந்த அறிவை தருபவை வேதங்கள் வேதக்கருத்துக்களை மக்களுக்கு புரியும் வகையில் விளக்குகின்ற நூல்கள் ஸ்மிருதிகள் திருக்குறள் தர்ம அர்த்த காம ஸ்மிருதிகளாக இருக்கின்றன ஸ்மிருதி என்றாலே நினைக்கப்படுவது என்று பொருள் திருக்குறள் மூலம் வேதக்கருத்துக்களை நாம் நினைப்பதால் திருக்குறள் ஒரு தர்ம ஸ்மிருதி அர்த்த ஸ்மிருதி காமஸ்மிருதி துறவரத்தை பற்றி சொல்லியிருப்பதால் மோட்ச ஸ்மிருதியும் ஆகும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நான்கு வித குறிக்கோளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு விஷயங்களையும் இதன் வாயிலாக நாம் சிந்திக்கிறோம் ஆக நமக்கு அறிவைத் தரக்கூடிய நூல்களுள் முதன்மையானவை வேதங்கள் இரண்டாவது இடத்தை பெறுவது இது போன்ற ஸ்மிருதிகள் மூன்றாவது இடத்தை பெறுவது மகான்களுடைய வாழ்க்கை அவர்களை முன்மாதிரியாக வைத்து நாம் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல நிலையான மகிழ்ச்சியை நாள்தோறும் வளர்க்கின்ற செயல்கள் எவை என்ற அறிவை கொடுக்கின்றன இவைகளைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது வேதோ கிலோ தர்ம மூலம் தர்மங்கள் அனைத்தை பற்றி அறிவையும் தருவது வேதங்கள் ஸ்மிருதிசீலேச்ச தத்விதாம் அந்த வேத கருத்துக்களை தெளிவுபட விளக்குகின்ற ஸ்மிருதிகளும் நமக்கு அந்த அறிவை தருகின்றன மேலும் சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்